ூய் எவாதினா சொல்றோம் அப்படின்னு எழுதிக்காமி அதீதி அபீதி அப்படின்னு பேசிக்கணும் அபீதினா அப்பே சுவன தன்னுடைய தன்னுடைய ஸ்வரூபத்திலேயே லயக்கடையினாலும் ஒரு பேர் ஏற்பட்டு தன்னுடைய அந்த ஸ்வஸ்வரூபங்கள் என்ன சதா சோம் சம்பந்த சதைவசம் மீது முத்ராசிக்கு எந்த சச்சார்த்தமா அவங்க சொல்லுங்க வாட்சியமான ஒரு பரமாத்ம ஸ்வரூபம் அந்த பரமாத்ம ஸ்வரூபத்துல இவன் அந்த தூந்தர காலத்திலே அதாவதுன்னு அந்த மணிக்கு போது வருது தன்னுடைய ஸ்வரூபத்தில் லயமடைந்தவன் ஏஷா ஸ்ருதி புருஷத்தை லோக பிரசித்தங்காம நிறுவத்தி லோகத்துல பிரசித்தமா இருக்கக்கூடிய பேருக்கு प्रतिमा के अर्थशुल मन आत्मस्वेदेन आज यहाँ प्रकृत सक्षब्दवाच्य तम அபீதோ அப்போ ஆமா சதவியமிரோமே அண்டாத்மா அப்பூர்வயம் பிரபீ க அப்பேதி அப்டேல கண்ணத்தடே பிரபவாப்பெயவும் இது உற்பத்தி பிரலயோ பிரயோகம் உற்பத்திய பிரபவ பிரலயத்தை அப்பயான்னு சொல்லுவா அதனால அப்பயும் லயம் அதனால இங்க பிரகிருதத்துல என்ன இப்பதான் சொல்றான் ஈவனுக்கு லயம்னு சொன்னா அது நேரடியாக தெரியல ஈவன் எப்படியும் லயத்தை அடைய முடியும் அவனுக்கு காரிதமா ஆத்த அவனுக்கு லயம்ங்கிறது வந்து அவங்க நாசம் சொல்லலாம் அதெல்லாம் திருப்பிட்டு வர அதனால என்ன சொல்ற உபாதிதயத்த உபாதி எந்த உபாதி மனசா மனோரூபமான உபாதி அந்த உபாதி மன பிரச்சாரோபாதி இந்த உபாதி மனசங்கிற உபாதி அதனுடைய பிரச்சாரங்கள் பிரச்சாரங்கள்னா விற்பி அவன விரத்திகள் இந்த இடத்துல விரத்திகள்னு சொன்னா இந்தியா வரக்கூடிய விர்திகளே இருக்கு மனசுக்கு பாக்கியேந்திரியங்கள் மூலமாக வரக்கூடிய விர்திகள் இருக்குமான பலனமான விற்பிகளை இந்த விற்பிகளோடு கூறின அந்த ஜீவன் இதை உபாதியாக கொண்ட அந்த ஜீவன் இப்ப என்ன எல்லா விஷயங்களிலும் பாக்கிய விஷயங்களையும் கிரகிச்சுண்டு முடிச்சிருந்தாங்க பேரு ஜாகிரி இது ஜாகிரத வர்த்திய அதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் அனுபவிச்சு அந்த ஏறி வாக்கிய விஷயம் இல்லாமலே அவருக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரிகிற மாதிரி ஒரு அவஸ்தை ஏற்படுறது சத்வாசனா விசிஷ்டா பசன் அந்த சம்ஸ்கார பலத்தினாலேயே தூங்கிட்டே அவன் எல்லாருக்கும் பார்க்கறான் பல விஷயங்களை பார்க்கறான் அதான் அப்படின்னா மனசத்தோதி மனஹ அப்பட சுத்தில அவனுக்கோட பேர் வந்து இருக்கு மாற்றம் தான் அவருடைய உபாதி வாக்கியங்களோட சம்பந்தம் மன அப்படின்னு சொல்றாங்க சார் வெச்சுக்கிறாங்க சகா உபாதி பரவையை சுகுத்தாவஸ்தாய உபாதிகிருத்த விசேஷா மனேந்திரியம் அதாவது மனோரூபம் சம்பந்தம் இந்த ரெண்டு சம்பந்தம் அவனுக்கு விட்டு போனதாக சொல்றது சொல்றாரே தவிரமே விட்டு போச்சு உபாதி சர்வதா ஏன்னு சொல்லல உபாதி துவய உபாதம் வாகன காலத்துல இருந்த உபாதியும் சொரங்காலத்துல இருந்த உபாதியும் இந்த ரெண்டு உபாதியும் அவனுக்கு விட்டு போனதுனாலே அவனுக்கு வரக்கூடிய அப்படிங்கிற பெயர் எல்லாம் வருது இந்த விசேஷங்கள்லாம் எதுவும் இல்லாததுனாலே பிரவீன இவாது வசுத பிரவீனஹ் கிடையாது பிரவீனம் மாறி இருக்க அதனால இதே மாதிரி ஒரு அர்த்தம் ஏன் தெரியுமா என்னன்னா இந்த இடத்துலதான் இருந்துட்டு இருக்க ஆத்மா இருந்துட்டு இருக்க ஆத்மா ஆத்மா இங்க இருந்துட்டு இருக்கிறதுனாலதான் இந்த ஸ்தானத்துக்கு ஒரு நிறுவனம் செய்து கொடுப்பது அந்த மாதிரி ஸ்வகிங்கிற சப்தத்திலே ஸ்ருதி இந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறது சரி ஆமாநம் என்ன சொல்றா தன்னிடலயே தன் ஆத்மஸ்வரூபத்துல அவன் வரை தகின்றிருக்கான்னு சொல்றது என்னக்கிட்ட பார்க்க விவாதிப்பு சம்பந்தத்தினால அவனுடைய வேதனம் அப்ப எதுவுமே இருக்கு இதே மாதிரி உதாரணத்தை ஒண்ணு சப்தத்தையும் யானது ஜலம் தேஜத்துக்கு அடித்த அர்த்தத்துல பிரயோஜன அதுக்கு காரணம் அதே சொல்றது அந்த ஜலம் சாப்பிட்டாதான் நம்ம சாப்பிட்ட அந்த கடினமான பதார்த்தங்கள் நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் அதுக்காக அசிதம் நயன் சே அசனாத செலு ஜலம் அதே மாதிரி அந்த தேடத்து வச்சு அதை இது பண்ற அதுக்காக அதுக்கு உதம்யா அப்படின்னு இந்த மாதிரி கிருதயம்னு ஒரு அதுக்கு நிர்வசனம் அதே மாதிரி இந்த சுவீங்க சப்தத்துக்கு நிர்வசனம் இந்த அர்த்தம் கிடையிறது நேத்தன ஆமா அச்சேதனே ஆமஸ்வரூப அச்சேதன பிரோட உன்ன ஆமசீய் சேதம் கேத்தன அச்சேதனப்பேத்து விருது ஆபியே அமௌன்சூல் போட்டிரு பல அர்த்தம் சொன்னு ஆத்மான ஒரு அர்த்தம் உண்டு தான் ஒரு அர்த்தம் தன்னுடைய பணம்னு ஒரு அர்த்தம் தனம்னு ஒரு அர்த்தம் சொன்ன தியாதிகள்னு ஒரு அர்த்தம் ஆத்மான ஒரு அர்த்தம் ஆத்மீயம்னு அர்த்தம் பல அர்த்தங்கள் இருக்கு இப்போ சொன்னு தன்னுடைய அப்படின்னு ஆத்மீகம் ஆத்மான தான் ஆத்மீகம்னு தன்னுடையது பிராந்த ஆத்மாவுடைய தானே ஆத்மாவுன் மகோளம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பெரிய பிரகிருதி ஆயிடுச்சு அதனால தன்னுடைய பிரகதியில அவன் லயத்தை அடையலான்னு சுற்றுவாக்கத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் கேட்ட அப்படின்னு சொல்றேதனம் அதே தனத்துல போய் அடையிறதுன்னு சொல்ல முடியுமா லயத்தை அடையிறதுன்னு தன்னுடையதான் ஆனா அவனுடைய கேத்தனம் அதே தனத்துல போய் லயத்து அடையிறதுங்கிறது அர்த்தம் வராது என்னுடைய எல்லாருமே இவன் லயம் அடைய முடியுமான்னு தெரியாது இது சந்தேகம் இல்லாமல் இதே அர்த்தத்தை சொல்லக்கூடிய இன்னொரு அப்பயம் இன்னொரு என்ன சொல்றது ஒரே சொன்ன இங்கே இங்க சந்தரக்கலாம் ஆரம்பத்துல என்னன்னு தெரியாது ஆத்மனா பரமாத்மனா இருக்க பரமாத்மாவோடு ஏகூட்டனாக இருக்கிறதுனாலே பாக்கியம் கிஞ்சன வேத நந்தி சுருக்காவஸ்தாயம் சேத்தனை அப்படியே தரிசி அதாவது அதனால சுடுகளுக்கு விவோகம் இருக்க முடியாது இல்லையா அந்த சொன்ன விஷயத்துலதான் இன்னைக்கு சொல்லியிருக்கணும் அப்ப அது பரமாத்மாவ அதனால சதைவ சோம் வேதம்னு ஆரம்பிச்சது பரமாத்மாவைதான் அல்ல அந்த கூட சேத்தனத்துலயமா அடையிறதுன்னு இல்லை டையும் தன்னுடைய விசாரமே கிடையாது அதனால கேசன சொல்லி காடிகம்னா கேசனத்துல லயம் அடையலாம் மண்ணால வந்த ஜடம் மண்ணா லயம் ஆனது ஒண்ணுதான் உபாதியால இருந்தால இவனுக்கு இல்லை உபாதிபரமே சட்டம் அந்த உபாதி துறையின் உபரமான பிரவீன இவ அப்பே இவ அப்பயுமே இவனுக்கு அப்பயும் கிடையாது ஏன்னா உடைய தேர்ந்தேன் இந்த ஹடாகாசம் மகாகாசபட்சம் ஹடாகாசம் மகாகாசபட்சங்கள்ல அவங்களுக்கு என்னன்னா தெரியும் ஹடம்ங்கிறது கோவில் சொன்னா இப்ப அங்க அந்த ஆகாசம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டால் மகாகாசத்தில லயத்தா இருக்கு லயன்னா ஐக்கியம் ஐக்கியம் அடைஞ்சுதான் வச்சுக்கணும் அந்த மாதிரி தெரிஞ்சு நிஜமான அப்படி